பெண்களின் ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்து அப்போது நபிசல்லுவர்கள் தங்கள் கையால் சமிங்கை செய்து சலாம் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு ஒன்பது ஏழு இது ஹசன் என இமாம் கூறுகிறார்கள்